வணக்கம் அன்பான் மீண்டும் கடல் கரும்புலிகள் பாகம் மூன்று பாடல் ஒழிப்பலையுடன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்வடைகிறோம் அலையும் நுரையும் இணைந்து அழகின் கருவில் கரைந்து அதிசயத்து நிற்கிறது தமிழ் ஈழக்கடல் வீரர்களை தன் மடியில் சுமந்து நெஞ்சம் போறி திணிக்கிறாள் நேதல் தாய் நிலமும் பானும் நூல் கடலும் கொண்ட தேசத்தில் நிலையான விடுதலைக்காய் வழி சமைக்கும் நீல புலிகளின் வரலாற்றில் கடற்கரும்புலிகளின் பங்கு காத்திரமானது ஆழ்கடல் அடியில் கரும்புலிகளின் அத்தியாயங்களை கொண்ட வீர அகராதி பக்கங்களை விரிக்கிறது எங்கள் பார்வைக்காய் மேவியலை சொல்லுகின்ற சேவிய ஒன்றும் தாவியலையேறி தருக்கர்களின் ஆவி அடுத்த அற்புதங்களின் அதிசயத்தை வாடை காற்றிலும் மேணி தழவும் போது இந்த உயிர் பூக்களின் விடுதலை வாசம் பெரும் சுவாசத்தோடு சங்கமமாகிறது வீர கடலுக்குள் விளைகின்ற இந்த முத்துக்களோ ஒன்றும் வெடியலை நோக்கி பயணிக்கும் போதெல்லாம் எங்கள் தானி தலைவனின் தங்க மனசுக்குள் தாய்மையின் நீரம் சுரக்கிறது அந்த தலைவன் தீட்டும் ஒவ்வொரு போரின் ரகசியங்களும் இந்த கருங்குழிகளின் வீர வித்திடுகிறது அந்த வித்துக்குள் அவர்களின் விடுதலை உணர்வு பொத்தி வைக்கப்பட்டிருப்பதை அதை ஈழ பூமிபுத்திரர்கள் புன்னகையோடு சொன்ன போதுதான் எங்கள் நெஞ்சங்களும் நிகழ்ந்து கொள்கின்றன நீரிலும்பும் வரலாற்றை எழுதுகின்ற இந்த எழுதுகோள்கள் எங்கள் நிகரற்ற ஈழத்தின் நிலையான தரவுகோள்கள் காலை இளஞ்சூரியன் கணசுமிட்டும் போதும் கடலோடு கலந்த கரங்குழி வீரர்களின் விடுதலை வெளிச்சமே உள்ளத்தில் அடிக்கிறது மூசி வரும் மலையில் கூட இவர் முகங்கள் தெரிகிறது கடல் தாயின் முதுகின் மேலேறிவரும் பகைக்கலங்களை இந்த உயிராயுதங்கள் உடன் சென்று மூழ்கடிக்கும் வெடியதிரின் போதும் இவர் பெயரே கட்கிறது சுதந்திரம் கடலில் நிரந்தரமாக வேண்டும் என்பதற்காகவே இந்த உயிர் பூக்கள் கடலில் மலர்கிறது கற்பனைக்கு மெட்டாத அற்புத தேரோட்டிகள் எங்கள் அண்ணனவன் அன்பாக சீராட்டும் சிரஞ்சீவிகள் இந்த கரும்புலிகள் முழக்கத்தால் கலங்கரை விளக்கமும் துணங்கிறது கடல் எண்ணெய் அரவணைப்பில் சங்கமமாகிய கடற்கரம்புலிகளின் வீர உணர்வுகளுக்கு உரம் சேர்ப்பதாய் இந்த பாடல்கள் உருவாகியுள்ளன கடற்கரும்பொலிகளின் உணர்வுகளை இசையாக்கி எங்கள் நெஞ்சங்களோடு உறவாடி உரிமை இந்த பாடல்களை உருவாக்குவதில் தம்மையே அர்ப்பணித்து உழைத்த தாயக கலைஞர்களின் கரங்களை நன்றியுடன் பற்றிக் கடல் புலிகளாகிய நாம் பெருமிதம் அடைகிறோம் உங்கள் உள்ளங்களோடு உரவாட வரும் இந்த விடுதலை கானங்கள் அனைவரையும் விடியலின் பாதை நோக்கி அழைத்துச் செல்லும் என நம்புகிறோம் நன்றி புலிகளின் தாகம் தமிழ் இளத்தாயகம்